नमो சச்சிதானயக் गुरवे बुद्धि வேதாந்தியுரவே वेदांत ஷ்ணாயயோம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றன பாம்வனிஷாத் அப்பமே ஹஷி கேஷ பத்மோமர விஸ்வகர்மா அனுஸ்துவஷ்டாவிரோ திருவ இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பார்த்தோம் ஆதிசங்கரோடது இதில் இந்த ஷஷ் ஷஷ்ட பிரமாணஸை உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதுன்னு நினைக்கிறேன் நஷ ஷ்டிரமாண்கிறது இது இது வந்து இந்த புஸ்தகத்தில் தான் இருக்குது வேறு எந்த புத்தகத்துலையும் இது காணப்படலை ஆகையினால இது பிராக்கெட் பண்ணிடணும் பாக்ஸ் மாதிரி பண்ணிடணும் இதை வேணால் இதில் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி அதுப்படி மாத்திரம் இல்லை இந்த ஹிந்திலையும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இப்படி போட்டிருக்காங்க ஆனால் இந்த நஷ்ட பிரமாணசேங்கிறது மற்ற புத்தகங்களில் காணப்படலை மற்ற புஸ்துடைய சங்கரபாஷ்யத்துலேயே காணப்படலை இதில் மாத்திரம்தான் இருக்குது இப்போ ஷஷ்ட பிரமாணஸங்கிறது ஷஷ்ட இந்த அதனால் அபாவ சாட்சித்வாச்ச அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டணும் அபாவ சாட்சித்வாச்ச அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் அப்புறம் நஷ்ட பிரமாணஸிய வேணுன்னா போட்டு அதையும் நீங்கள் பிராக்கெட் பண்ணிடணும் ரவுண்ட் பண்ணிடணும் ஷஷ்ட பிரமாணஸா ரெண்டு விதமாக சொல்லலாம் இதை ந ஷஷ்ட பிரமாணஸாஸ்திர சப்தப்பிரமாணசிய அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஷஷ்ட பிரமாணஸ் ஏன்னா லௌகிக சப்த பிரமாணஸ்ய அப்படின்னு சொல்லிக்கலாம் இது இல்லாட்டாலும் இது சரியாக தான் இருக்குது ஆக பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி சாஸ்திரம் எந்த பிரமாணத்துக்கும் சர்வப்பிரமாண அகோச்சரம் சர்வப்பிரமாண அகோச்சரம் ஆனால் சாஸ்திர பிரமாணம் வந்து அத்தியாச நிவிற்த்தி துவாரா பிரமாணமாகிறது ஆகையினால் அதாவது என்னது ஒரு அதிசயம் ஏற்படுறது கிடையாது அதாவது கண்ணுனால் ஒரு அதிசயம் ஏற்படுறது அனுமானத்தினால ஒரு ஞானம் கிடைக்கிறது அனுமானமும் கூட பிரத்யத்தை சார்ந்தது தான் பிரத்யக்ஷத்தை டிபெண்ட் நமக்கு ஏற்கனவே நெருப்பையும் புகையும் பார்த்துருந்தால் சொல்ல முடியும் அதே மாதிரி மழையையும் ஜலத்தையும் பார்த்து மழையையும் மழை பெய்கிறபோது தண்ணீர் விழறதையும் பார்த்துருந்தா தான் நாம் வந்து மழை பெய்கிறத பார்க்காட்டாலும் தண்ணீரை வச்சு மழை பெஞ்சிருக்குன்னு அனுமானம் பண்ணலாம் அதே மாதிரி சொல்லணும்னா இது மாதிரின்னு சொன்னால் அதுக்கு நிறவைவமாக இருக்கிறதுக்கு வந்து உபமானமும் சொல்ல முடியாது ஆக அனுபலப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இல்லைங்கிறதுக்கு எது சாட்சியாக இருக்கோ அதுதான் அது ஆக எந்த பிரமாணத்தினாலேயும் அதை நேரடியாக பிரமேயப்படுத்த முடியாது ஆஹையினால் இது அப்ரமேயா அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துட்டோம் ரிஷிகேஷா பத்மநாபா அமரப்பிரபு விஸ்வகர்மா அது வரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்தோம் சரி அடுத்தது இப்போ மனு விஸ்வகர்மா வரைக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் இப்போ விஸ்வகர்மா மனுஸ்துவஷ்டா அப்படின்னு இருக்குது இப்போ நாமத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் மனநாத் மனுஹூ நானோதோஸ்தித் நானோதோஸ்தி மந்தா இதுஷ்ரு மந்திரோவா பிரஜாபதிர்வா மனு மனுங்கிறதுக்கு மூணு அர்த்தம் சொல்கிறார் அதாவது ஆத்மாவுக்கே மன் மன் மனு பேருங்கிறார் ஏன்னா அது அன்யா மந்தா நாஸ்தி இந்த மந்திரத்தோடய அர்த்தம் கிருகதாரண்ய கோபனிஷத்து மூணு 7.23 இருபத்தி மூணு அத்தா தேர்ஃபோர் அந்நகா மந்தா நாஸ்தி அப்படி கனெக்ட் பண்ணும் அண்மயம் பண்ணிக்கணும் அது மந்திரத்தில் நிறைய விஷயம் இருக்குது ஆகினால் சொல்கிற எனவே இதற்கு அந்நியமாக நினைப்பவன் என்பவன் இல்லை ஆகையினால் மனுஹும் மனநாத் மனுஹும் எண்ணுபவன் போல காட்சியளிக்கிறான் அக தாட்டோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவனுக்கு பேர் மனுஹுன்னு பேர் எண்ணங்களோடு இணைத்து கொள்கின்றவனுக்கு மனுஹு என்று பெயர் எண்ணங்களோடு இணைத்துக்கொள்பவன் போல காணப்படுகிறான் தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணினால் எண்ணுபவன் என்னும் தன்மையும் கற்பனையே ஒரு தோற்றம் சூப்பரிம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம் ஆக திங்கர் திங்கர் ஹுட்டா அப்போ இந்த த திங்கர் ஹுட்டு கூட அது சூப்பர் இம்போஸ்டு ஐ ஐ ஆம் திங்கிங் தான் அப்போ ஐஆம் திங்கிங் அப்போ நான் திங்க் பண்ணுறேன் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேங்கிறான் அப்போ இந்த நான்கிறது தான் முக்கியம் எண்ணிக்கொண்டிருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை எண்ணிக்கொண்டு இருக்கிறேங்கிறது மனசோட சேர்த்துக்கிறதுனால மனசோ மாறிகிட்டே இருக்கிற ஒரு வஸ்து நான்கிறதோ மாறாத வஸ்து மாறாத நான் மாறுகின்ற எண்ணங்களோடு என்னை இணைத்து கொள்பவன் போல் அறியாமையினால் காணப்படுகிறேன் அறிவு பூர்வமாக பார்க்கும் பொழுதும் காணப்படுகிறேங்கிறது புரியும் பட் ஐ ஆம் ஹேண்டிலிங் என்னோடய இண்டிவிஜுவாலிட்டியை நான் ஹேண்டில் பண்ணுறேன் நான் இண்டிவிஜுவல் இல்லை அப்படின்னு மந்திரத்வம் அதாவது அந்த சிந்திக்கிறது மந்தாங்கிறது உபனிஷத் சொல்கிறது ஆத்மாவுக்கு அந்நியமாக சிந்திக்கிறவன் ஒருத்தன் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஆத்மாவுக்கு அந்நியமாக சிந்திக்கிறவன் ஒருத்தன் கிடையாதுன்னா அர்த்தம் ஆத்மா சிந்திக்கிறவனா சிந்திக்காதவனா ஆத்மாவுக்கு அந்நியமாக ப்யூர் கான்சியஸ்னஸ்ஸுக்கு அந்நியமாக திங்கர்னு ஒருத்தன் கிடையாது தேர் ஃபோர் அப்படி சொல்லி புரிய வைக்கிறார் ஆகவே மனுஹும் மனுஹுங்கிற சொல்லுக்கு சிந்திப்பவன் போல் காணப்படுபவன் ஆனால் சிந்தனைக்கு சிந்தனைக்கு ஆதாரமானவன் சிந்தனை என்பது தோற்றம் இதுதான் அத்வைத சித்தாந்தம் அப்புறம் என்ன சொல்றார் மந்திரம் என்றும் எடுத்துக்கலாங்கிறார் மனுஹுங்கிறதுக்கு மந்திரஹா சொல்றோமே இந்த சுங்கேரி சாரதாம்பாஷ் தோற்றத்தில் சொல்றோமே பாபுகம் தம்சித்வா பகுஜனி ரச்சிதம் பிஞ்சபுணியலிமாச்சனை ஷ்வாரம் பிதாஜா தேவாரியே மனு மனு மனு நகேன்னா அந்த மந்திரங்களில் இருக்கிறவள்னு அர்த்தம் தேவாரிய த்விஜாதிஷ்வபி மனுநிவகே அப்படின்னா தேவ ஆச்சாரிய த்விஜாதிஷு தேவர்கள் ஆச்சாரியர்கள் பிராமணர்கள் அவர்களுடைய மந்திரங்களில் வசிப்பவளேன்னு அர்த்தம் தேவாச்சாரிய த்விஜாதிஷ்வபி மனுநிவகே இல்லாட்டி மனுநிவகே இப்படின்னு பண்ண முடியாது இருக்கட்டும் மனுநிவகே ஆ மந்த்ரோவா மந்த்ரோவானால் மந்த்ரங்கள் மனனா த்ராயத்தே இத்தி மந்திரஹா அந்த மந்திரங்கள்லாம் நம்ம சிவாய நாராயணாயன் இதெல்லாம் சொன்னோம்னா என்னாகும்னா இந்த ஜீவாத்மாவுக்கு துக்கம் வராது துக்கத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் மந்திரம்னு பேர் எந்த ஒரு என்னது எண்ண அதாவது மனசில் நான் நினைக்கிறேன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் மந்திரார்த்தம் தெ தெரி நான் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் போது அது என்ன வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற என்ன உயிரை துன்பங்கள் அணு துன்பங்களை பற்றின உணர்வையே இல்லாமல் சுகதுக்கத்தை பற்றியே தெரியாது ஏன்னால் சுகம் தெரிஞ்சால் துக்கம் தெரியும் சுகமும் துக்கமும் தவிர்க்க முடியாத எனது பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இது ரெண்டுமே தெரியாது இந்த மந்திரங்களை சரியாக ஜபிக்கிறவனுக்கு சுகதுக்கி ராஹித்யம் அதனால் மனநாத்து திராயத்தேதி மந்திராக அதனால தான் தொல்கா பேரே இதை சொல்கிறார் தமிழ் இலக்கண நூல்லேயே நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அப்படின்னா ரிஷிகளுடைய வாக்கியம்னு அர்த்தம் நம்ம ஊரில் இல்லைனா சண்டைக்கு வருவான் அரகுரத்தமிழன் அரகுரத்தமிழன் போலித்தமிழன் அவ தாங்க முடியாத தமிழன் சமஸ்கிருதத்தை வெறுக்கும் தமிழன் அவனுக்கெல்லாம் அது தோணும் என்னது எப்படி அப்படி இதனால் நீ தமிழனாக பிறந்ததினால நீ வந்து நீ என்ன வேறு ஹியூமன் பீயிங்கை அப்பாற்பட்டு போயிடுவியா என்ன லாங்குவேஜினால வந்து ஒரு அபிமானத்தை வளர்த்து ஜனங்களை பிரிக்கிறதுங்கிறது வேற எங்கேயும் இருக்க முடியாது இந்த தான் மொழியின் மூலம் பிரிவினை செய்வது எல்லாம் வேணும்னே இதெல்லாம் வேணால் ஹியூமன் நேச்சர் அதை வச்சு எல்லாம் ஆளெல்லாம் துண்டாடி அதில் வயிற்று பழப்பு நடத்துகிறது அதில் ஏதோ இது நடத்தின்னு உண்மையிலேயே தமிழ் மேலேயா பற்றிருக்கு மறைமலையாடிகள் என்னமோ சொன்னார்னா அத்தனையும் அவரோட அத்தனை இங்கிலீஷில் உட்காந்துருக்கு மறைமலையாடிகள் தான் தனித்தமிழ் இயக்கம் அமைச் அமைச்சாருன்னு அவரை பற்றியே இப்போ நிறைய நியூஸ் எல்லாம் வருது அவரோட ஒரிஜினல் இதில் போய் பார்த்தா இன்னும் எல்லாம் இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்க எல்லாம் அவங்களுக்காக எழுதி வச்சிருக்கார் எல்லாம் பணம் வாங்கிட்டுருக்காங்க இப்போ நான் ரெடினால் எங்கிட்ட கூட பணம் கொடுத்து என்னை மாற்றிவிடுவான் அப்படி இருக்குது ஆஹா மந்த்ரஹா மனுஹுன்னு சொன்னால் மந்த்ரஹா மனுஹு அப்படிங்கிற சப்தத்துக்கு மந்த்ரோவா இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் அல்லது பிரஜாபதிர்வா பிர மன ஒரு ப்ர மனுங்கிறது பிரஜாபதிகள்னு குரூப் இருக்காங்க அந்த தேவர்களில் ஒரு ஒரு ஒரு ஒரு பிரிவு ஒரு ஒரு குரூப் அது ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இப்போ கேபின கேபினெட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அது மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அதில் ஒருத்தருக்கு பேர் பிரஜாபதி மனுஹுன்னு ஒரு பிரஜாபதி இருக்கார் பிரஜாபத்தி வேதத்தில் நிறைய வருது ஆக பிரஜாபத்திர்பா மனுகும் ஆக மனு சப்தத்துக்கு மூணு அர்த்தம் சொல்லிவிட்டார் சங்கராச்சாரியர் ஒன்று ஆத்மா இல்லாட்டி மந்திரம் இல்லாட்டி மனுங்கிற பிரஜாபதி ரூபமாக இருக்கார் அப்படின்னு மூணு அர்த்தம் சொல்லிவிட்டார் இனி அடுத்தது தொஷ்டா விஸ்வகர்மாவுக்கு தொஷ்டான்னு சொன்னார் ஏன்னா விஸ்வகர்மாவுக்கே தொஷ்டான்னு ஒரு பேர் இருக்குது ஆனால் இங்கே வந்து தொஷ்டாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் படிப்போம் சம்ஹார சமய சர்வபூத தனு காரணத்துவாத் துவஷ்டா க் கஷே தனூக்கரணார த்ரு பிரத்யத் தொஷ்டாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரையும் எல்லாரையும் எல்லாரையும் குறுக்கி விடுறார் சம்ஹாரசமயே सर्वभूत தனூகாரணத்துவ எல்லாருக்கும் லய காரணமாக சம்ஹாரத்தும் போது கடவுளுக்கு தான் இப்படி ஒரு பேர் துவஷ்டான்னு பேர் முதல்ல சொன்னது விஸ்வகர்மா இப்போ என்ன சொல்கிறார் துவக் ஷதேகே துவாங்கிறதுக்கு என்ன கதேகே க்ஷத்தேகன்னு அழிக்கிறது தனு கரணார்த்தாத்து அது வந்து குறுக்கிறது ஒடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால திருச்சி பிரத்யேயா ஏன்னா துவஷ்ரு சப்தம் அதனால அது திருச்சு பிரத்யம்னு பேருது பித்ரு மாத்ரு அந்த மாதிரி அது இலக்கண விஷயம் கிராமர் சம்ஸ்கிருதம் இது அதனால த்ரி பிரத்யா திருச்சுங்கிற விகதி விகதி சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ஆக சம்ஹார சமய சர்வபூத தனூகாரணத்துவாத் தொஷ்டா இது உச்சதே அது எப்படி சொல்லுகிறீர்கள்னா அது என்ன ஏன் ருங்கிறது வந்துருக்கு தொஷ்ட்ரு தொஷ்டா தொஷ்டாரவ் தொஷ்டாரஹா தொஷ்டாரம் தொஷ்டாரவ் தொஷ்ட்ருன்னு தொஷ்டா தொஷ்ட்ருபியாம் தொஷ்ட்ருபி சம்ஸ்கிருத பாட்டத்துக்கு போய்டுவோம் நல்ல தொக்ஷதேகே அதுக்கு மீனிங் சொல்கிறார் துவக்ஷேகே தனுக்கரணார்த்தாத்து அந்த க்ஷத்தேங்கிறதுக்கு தொக்ஷா அதுதான் தொஷ்டா அதுக்கப்புறம் ரு தொஷ்ட்ரு அந்த வேர்டு எப்படி டெரிவேஷன் சொல்கிறார் ஆக அப்படி சொல்லி தொஷ்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கடைசியில் கடவுள் எப்படி இந்த தொஷ்டாங்கிற சப்தம் அதில் பொருந்தருதுன்னு கேட்டால் எல்லாம் கடைசியில் எஸ்மின் பிரயந்தியபிசம் விசந்தி எல்லாம் கடைசியில் ஒடுங்கிறது எதுலேருந்து உற்பத்தி ஆச்சோ அதிலேயே ஒடுங்கிறது விதையிலிருந்து வந்தது விதையவே கொடுக்கறது இன்னொரு மரத்துக்கு கொடுக்கறது அப்புறம் மண்ணிலேருந்து தோன்றின பானைகள் மண்ணிலேயே ஒடுங்குகின்றன அதே மாதிரி தான் தங்கத்திலேருந்து நகையை உண்டு பண்ணுறோம் பிடிக்கலன்னா அப்புறம் நகையை திரும்பவும் அதுக்கே விட்ரா பண்ணிக்கிறோம் கோல்டுக்கு அது மாதிரி அடுத்தது ஸ்தவிஷ்ட விஸ்வகர்மா மனு துவஷ்டா ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோத் த்ருவா நாமாவில் இருக்குது ஆஹா அதிசயேன ஸ்தூலக ரொம்ப பெருசாக இருக்காரன் குண்டு ஆகையினால் ஸ்தவிஷ்டா யாரெல்லாம் குண்டாக இருக்கானோ அவெல்லாம் விஷ்ணு யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவார் வெள்ளியாக இருக்குல்லாம் விஷ்ணு அப்படின்னா எல்லாரும் விஷ்ணுன்னு சொல்ல வேண்டிதான் அதுக்கு பதிலாக அதிசயன ஸ்தூலகா இவ்வளோ பெருஷாக இருக்குது வெரி பிக்னு அர்த்தம் ரொம்ப வெயிட்டுன்னு அர்த்தம் ஆக பருமனாகவும் என்னது பல உள்ள சில சமயம் தெரியும் பலூன் மாதிரி உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது ஆனால் பருமனாக இருக்கிறதெல்லாம் வெயிட்டோடு இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆளை பார்த்து மயங்காத ஊழசதேனா ஊதுகாமால் அதுக்கு பேர் ஊது காமாலேன்னு ஒரு காமால் ஆளை பார்த்து மயங்கிடாதே ஊதுக்காமலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கான் உள்ளுக்குள்ளேனா ஒரே வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆஹா அதிசயேன ஸ்தூலா ரொம்ப பெருசாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு பேர் ஸ்தவிஷ்டா அப்புறம் அடுத்தது ஸ்தவிரஹா புராணா ஸ்தவிரஹா படிப்போம் அதிசயேன ஸ்தூலா इति புணவிரேக்கியிருச்சா வயவச்சனோரோவீன சவிசேஷம் அதிசயேன ஸ்தூலகானா மிகவும் ஸ்தூலமாக இருக்கிறதுனால ஸ்தவிஷ்டா ஸ்தவிஷ்ட சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் அப்புறம் அடுத்தது ஸ்தவிரஹான் இருக்குது ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோத் திருவஹா ஆதிசங்கர் புராணா ஸ்தவிரகான்னார் ஸ்தவிரஹாங்கிறது ஒரு பேர் தான் அதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லலை ஆஹ் பழைய பேர் அவருக்கு ஸ்தவிரஹான்னு ஒரு பேர் அப்படிங்கிறார் அது வேதமே சொல்கிறது இது விஷ்ணு சூக்தத்தில் வருது துவேஷ கஹ்யஸ் எஸ் தவிராமா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் சங்கராச்சாரிய துவேக்கங்கிறார் இப்போ வழக்கத்தில் நாங்கள்லாம் சொல்லின்னு இருக்கிறது இப்போ எல்லாரும் சம்பிரதாயத்தில் சொல்லின்னு இருக்கிறது துவேஷ் துவேஷக் அப்படின்னு விஷ்ணு சூக்தத்தில் இருக்குது ஆனால் சங்கராச்சாரிய சுர இது மாதிரி நிறைய ரிச் ரிக்குகள் இருக்குங்கிறார் ஏகப்பட்ட ருக்குகள் இருக்குது ஆனால் இறைவனுக்கு ஸ்தவிரகான்னு ஒரு நாமா அதோடய டெரிவேஷன் சொல்லலை ஸ்தவிரகான்னு ஸ்ருதி சொல்லியிருக்கு அதனால் கடவுளை நாங்கள் ஸ்தவிரகான்னு சொல்கிறோம் ஸ்தவிரகாங்கிறதுக்கு அர்த்தம் கிராமேட்டிக்கலாகவோ இல்லை அதனுடைய இது விக்கிரகமோ நாங்கள் சொல்லலை அது இருக்குது இல்லை சொல்லணும் இப்படியாகுதுன்னா சரி வயோவச்சனோவா ஸ்திரத்வா வயசான தாத்தாவுக்கு ஸ்தவிரகான்னு பேர் முதுமை ஸ்தவிரஹான்னா அர்த்தம் முதுமை இப்போ அந்த புராணஹா ஸ்தவிரகான்னு போட்டிருக்கார் புராணகாங்கிறதுக்கு இங்கே தாத்பர்யா மந்த் ஸ்லோகத்தில் வந்து புராணகா இல்லை ஸ்தவிஷ்டஸ்தவிரோ த்ருவஹகான்னுதான் இருக்குது அந்த என்னது கொட்டை இருக்குது புராணா ஸ்தவிரகான்னு ஆக பழமையான வேதமானது அவரை ஸ்தவிரகா என்று அழைக்கிறது நீ ஒருவனே உன் நீ ஒருவனே இந்த பிரபஞ்சத்தில் ஸ்தவிரன் என்ற பெயரை உடையவனாக இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மந்திரம் ஆ வயோவச்சனோவான்னு சொன்னால் விரத்தகாவா அர்த்தம் முதுமையான வயதானவனை வயதானவனை குறிக்கும் சொல்லாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா வயதானவனை ஸ்தவிரஹான்னு சொல்கிற பழக்கம் இருக்குது ஆக அப்படி சொல்லலாம் ஆஹ தருவஹா ஸ்தவிரஹா அவ ஸ்திரவாத் த்ருவகா ஸ்திரமாக இருக்கிறதுனால ஏற்கனவே ஸ்தானுகும் சொல்லியாச்சு ஆனால் ஸ்திரமாக இருக்கிறதுனால இறைவன் ஒருவன்தான் எப்பொழுதும் என்னது மாறாதவன் இருக்கின்றவன் ஆகையினால் ஸ்திரத்துவாத்து த்ருவா ஸ்தவிரோத் த்ருவா இது ஏக்கம் இதம் நாமாங்கிறார் இதம் நாம ஏக்கம் ஸ்தவிரஹான்னு பிற ஸ்தவிரகான்னு ஒரு நாமா த்ருவகான்னு ஒரு நாமா ஸ்தவிரா எனமஹா த்ருவாய நமஹா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்தவிராய திருவாய நமகா ஸ்தவிர த்ருவாய நமஹா அப்படிலாம் சேர்த்துக்கலாம் அதனால் சவிசேஷனங்கிறார் யாண்டும் உள்ள முதியவன் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் பெண்ணை புதுமைக்கும் பேத்தும பெற்றியன்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் சூப்பர் இம்போசிஷனுங்கிறதுக்காக யோ யங்கும் வந்து சூப்பர் இம்போசிஷன் ஓல்டேஜும் சூப்பர் இம்போசிஷன் யூத்து எல்லாமே அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அந்த ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு நாமமும் அந்த மெய்ப்பொருளை எப்படி பட்டு அணுகிறதுங்கிறத தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் ஆக இந்த ஸ்லோகம் பூர்த்தியாகிறது இந்த ஸ்லோக வியாக்கியானம் ரெண்டும் அக்ராஹியாஸ்வத்த கிருஷ்ண லோகிதா கஷப் பிரதர்தன பிரபூதஸ்திரிக்காத் பிரூத்தி க பலம் பரம் அகிராஹ் கிருஷ்ணோகருனூத்தி க பலம் பரம் अग्रा्य भाष्य पढ़ चुड़ा कर्मेंद्रिय न गृह्य यतो वाचो इति निवर्तन अप्रा सहुते अमेयन मोदी चलिया अग्राह्या्र ग्रहियाँ எதனால் கிரகிக்க முடியாதுன்னா இந்த புஸ்தகத்தை இப்போ நான் எடுக்கிறேன் அது மாதிரி கடவுளை எடுக்க முடியுமா கடவுள்கிட்ட போக முடியுமா எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறவர்கிட்ட நான் இப்படி மூவ் பண்ணுறது போக முடியாது அவரை ஒரு பொருளாக கோயிலில் விக்கிரகம் மாதிரி எடுத்துவிட முடியுமான்னா விக்கிரகத்தில் நம்ம பாவனை பண்ணுறோமே தவிர அவர் விக்கிரகம் மாத்திரம் இல்லையே இல்லாமல் தானே இருக்கார் ஆ கர்மேந்திரியேகி ஞானேந்திரியைகி சொல்லலவர் கர்மேந்திரியைகி ந கிரஹியத்தை அப்புறமேயாங்கிறத வந்து ஞானேந்திரியைகி ந கிரஹியத்தேன்னு அர்த்தம் வச்சுருப்பார் சொல்லாமல் இருக்கலாம் சில சமயம் அங்கேயே சொல்லிட்டேன்னு சொல்லுவார் கர்மேந்திரியங்களால் கிரகிக்க முடியாதவர் அப்படின்னா பேச்சால் அவரை சொல்லிட முடியாது கையால் எடுத்துவிட முடியாது அது மாத்திரமில்லை அவரை வந்து அவரை போய் அடைய முடியாது அது மாத்திரமில்லை அவரை உண்டு பண்ணவும் முடியாது அவரை விடவும் முடியாது உண்டு பண்ணவும் முடியாது எதா வாச்சகா நிவர்த்தன்தே யாரிடமிருந்து சொற்கள் திரும்பி விடுகின்றனவோ சொற்களால் சொல்ல முடியாத அர்த்தம் மனசாச மனசா அப்பிராப்பிய மனசா சக வாச்சா நிவர்த்தன்தே எதா வாச்சகா அடைய முடியாமல் திரும்பி வந்து விடுகின்றனவோ அப்படின்னு உபநிஷத்தில் சொல்லியிருக்கு அதை கோட் பண்ணுறார் தைத்திரிய உபநிஷத்து ரெண்டு ஒன்பதாவது மந்திரத்தில் இருக்குது ஆக அக்ராஹியா அக்ராஹியாங்கிறதுக்கு கர்மேந்திரியங்களால் கிரகிக்கப்பட முடியாதவர் வேதமும் அவர் கிரஹிக்கப்பட முடியாதவர் என்று சொல்லுகிறது ஆக பிளான் பண்ணி கடவுளை போய் இழுத்துன்னெல்லாம் வந்து வைக்க முடியாது அந்த பக்தர்கள் கதையிலெல்லாம் இருக்கும் பகவான் பிடிச்சி கட்டி போட்டால் உரல்ல கட்டி போட்டால் கிருஷ்ண இது யசோதா எல்லாம் கதையிலெல்லாம் சொல்லலாம் ஆனால் வந்து உண்மையிலேயே நிர்குணமான நிறவயவமான இறைவனை எப்படி கட்ட முடியும் முடியாதுன்னு அர்த்தம் பக்தினால் கட்டுறதுன்னு ஒரு பாவனையில் சொல்லுவோம் இறைவனை அன்பால் கட்ட முடியும் அன்பால் பிணைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு என்னது அது ஒரு அது ஒரு ஃபிகரேட்டிவ் சென்ஸ் அது மாதிரி சொல்கிறதே தவிர உண்மையாக கட்டுறது பக்திக்கு அன்படும் பிடியுள் அகப்படும் மலையே பாவனை அடுத்தது சர்வத் சிவமச்சு அகிராஹ் ஷாஸ்வாஸ்வா அர்த்தஞ்சு காலேஷு எல்லா காலத்திலையும் இருக்கிறதுனால சாஸ்வத்தமானவர் சாஸ்வத்துனா எப்பொழுதும்னு அர்த்தம் சாஸ்வத்தா அதனால் எல்லா காலத்திலும் இருக்கிறதுனால அவருக்கு பேர் சாஸ்வதான்னு பேர் அது அதுக்கு ஒரு உடனே ஒரு ஸ்ருதியை கோட் பண்ணுறார் நமக்கு தெரிஞ்சது நாராயண உபனிஷத்து சாஸ்வதகம் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜ்னேயம் விஸ்வாத்மானம் பராயணம் சொல்கிறோம் இல்லையா சஹசிரசே ரிஷந்தேவம் விஷ்ராட்சம் விஷ்வம் புவம் விஷ் நாராயணந்தேவரம் பரமம் பதம் விஷ் பரமா விஷ்னாராயணும் ஹரிம் விதம் புருஷத்தீவ் விஷ்வாத்மேஸ்வரகுச்சு அது கோட் பண்றர் அடுத்தது கிருஷ்ணத்துக்கு அர்த்தம் சொல்றாச்ச कृष्णो इति ச்சகக விஷ்ணு விஷ்ணுத்தாவயோாச்சோஸ்வியர்மக்கா கிருஷ்ணவாத்மகி ப்றிவீம் பார் கிருஷ்ணவ் ய திருஷ்ணோமர்ஜுனாத்துக்கு அர்த்தஞ்சிஷிவக்சிவாச்சுத்தாவச்சோ கிருஷ் அப்படிங்கிற சப்தத்துக்கு பூ பூ வாச்சக பூ நூசத்தா அப்படின்னு சொல்லி வியாக்கணபாடம் பூங்கிறது பவதி பவத்திங்கிறதுக்கு இன்னொரு பதம் அஸ்தி அப்படின்னா சத்துனர்த்தம் சத் அப்புறம் சப்தத்தி வாச்சக அப்படின்னு சொன்ன சித்து ஆனந்தம் எல்லாத்துலேருந்தும் விலகிறது நாங்கிறதுக்கு ஆனந்தாங்க நிர்வத்தினா ஆனந்தம் இங்கே பாருங்கள் ஹிந்தியில் பாருங்கள் கிறிஷ் சப்த சத்தா கா வாச்சை அவர் ந ஆனந்த கா ஹை ஹை போட்டுக்கணும் நம்ம அதனால் விஷ்ணுவும் தத் யோகாத் விஷ்ணுவுக்குத்தான் இந்த பாவம் அதாவது சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு தான் பொருந்தும் ஆகையினால் விஷ்ணுவுக்கு ஒரு பேர் கிருஷ்ணகா பவதி க காஸ்வதா காலங்காலமாக விஷ்ணுவுக்கு கிருஷ்ணகா கிருஷ்ணஹான்னு சொல்லி ஒரு நாமாக இருக்குது வேதத்திலூட இடத்துல வரும் ராமே கிருஷ்ணே அசிக்னிச்ச அப்படின்னு எஜுர்வேதத்தில் ஒரு இடத்துல வருது ராமசப்தமும் இருக்குது கிருஷ்ணசப்தமும் இருக்குது ஆஹ் இத்தி வியாசவச்சனாத் மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் சொல்லியிருக்கார் என்று வியாசருடைய சொல் பிரமாணம் இருக்கிறதுனால சச்சிதானந்தாத்மகா கிருஷ்ணா கிருஷ்ணனுங்கிற வேர்டுக்கு டெரிவேஷன் இது இந்த ஸ்லோகமே கிருஷிர் பூ வாச்சக்தஷ்ட நிர்வத்தி வாச்சக நிர்வத்தினா ஆனந்தம் ஹாப்பினஸ் எல்லாத்துலேருந்தும் துக்கத்திலேருந்து விடுதலைன்னு அர்த்தம் இல்லாட்டியும் அதுலேயே ஒடுங்கியிருக்கான்னு அர்த்தம் ஆனந்தத்திலேயே லயமாயிருக்கான் நிவிறத்தின்னு அர்த்தம் இல்லை நிர்வத்தி வேறு நிவத்தி வேறு அடுத்தது இன்னொரு மீனிங் சொல்கிறார் கிருஷ்ண வர்ணாத்மகத்வாத்வா கிருஷ்ணா கருப்பு நிறம் ஆகையினால் அவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் அது ஸ்லோகம் பாருங்க கிருஷாமி பிருத்திவீம் பார்த்த அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார் ஹே பார்த்த பிருத்திவீம் நான் இந்த மண்ணை உழுகிறேன் பூத்வா கார்ஷ்ணாயசோ ஹலஹா ஹலகான்னு சொன்னால் கருப்பு இரும்பு இரும்பா உரும்புனால பண்ண இது கலப்பை ஹலகானா கலப்ப எப்போ ஏற்பட்ட கலப்பன்னா கார்ஷ்ணாயசா கார்ஷாயசனா இரும்புன்னு அர்த்தம் இரும்பு கலப்பையாக நான் மாறிங்கிறர் நானே இரும்பு கலப்பையாக மாறி இந்த பூமியை உழுகிறேன் உழுவதுனால எனக்கு என்னதுன்னா எனக்கு கிருஷ்ணன்னு பேர் இன்னொரு அர்த்தம் கிருஷ்ணோ வர்ணச்சமே எஸ்மாத் எனக்கு நிறமும் கருப்பாக இருக்கிறதுனால அகம் கிருஷ்ணா இது ஜனாக வதந்தி ஹே அர்ஜுன தஸ்மாத் அகம் கிருஷ்ணா அஸ்மி இதுவும் சாந்தி பருவத்தில் மகாபாரதத்தில் கிருஷ்ணனே அர்ஜுன்கிட்ட சொல்கிறார் ஏ உனக்கு ஏன் கிருஷ்ணன்னு பேர் அப்படின்னு கேட்டால் நான் கலப்பையாக மாறி இரும்பு கலப்பையாக மாறி பூமியை உழறதுனாலேயும் கருப்பு நிறமாக இருக்கிறதுனாலும் எனக்கு கிருஷ்ணன்னு பேர் நான் கிருஷ்ணன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆஹ் இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் உண்டு பொதுவாக இன்னொரு அர்த்தம் சொல்லுவோம் மனதை பண்படுத்துவன் நம்முடைய உள்ளத்தை பண் பக்குவப்படுத்துகிறவன் அதனால் கிருஷ்ணகா அப்புறம் வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறவன் ரொம்ப அட்ராக்டட் பர்சன் ஆகையினால உடல் உடல் உடல் நிறத்தினாலேயும் அழகுனாலேயும் அப்புறம் வந்து அவருடைய பாவனைகள் அவருடைய செய்கைகள் இதனாலேயும் எல்லாரையும் கவர்றத்தினாலையும் ஆக்கர்ஷதி இத்தி கிருஷ்ணகா இதெல்லாம் சங்கராஜர் இங்கே நான் சொல்கிறேன் ஆக அஞ்ச பக்தர்களுடைய உள்ளத்தை பண்படுத்துபவன் இல்லாட்டி பக்தர்களாக இல்லாட்டாலும் சரி பக்தர்கள் ஆக்குவான் உள்ளத்தை அனைவருடைய உள்ளத்தையும் பண்படுத்தி பாருங்க இந்த இஸ்கானில் அவங்க பண்ணுறதை பார்த்தா உலகத்திலையும் அவங்க அவங்க நிறைய பண்ணுறாங்க ஃபாரின்லாம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க இங்கே வந்து இவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அங்கே பார்த்தா அவங்க பண்ணுறதெல்லாம் ஒரே எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு தெரு தலையை ஒழுங்காக பின்னி போட்டுருக்காங்க நிறைய பேர் தலையை அழகாக பின்னி போட்டுருக்காங்க கோபிச்சந்தன் வச்சுருக்காங்க புடவை கட்டிக்கிறாங்க நிறைய பேர் அப்புறம் வந்து பகவன் நாமா சொல்கிறாங்க கையில் புஷ்பங்கள்லாம் வச்சுக்கிறாங்க துளசினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க சுவாமியை கையில் தூக்குறாங்க எல்லாம் பஞ்சகச்சம் கட்டிக்கிறான் ஜிப்பா போட்டுக்கிறான் அந்த பேண்ட் ஷர்ட்டே பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு இப்படி ஒரு குரூப் இருக்கே எல்லா தேசத்துலேயும் உலகம் முழுக்க இங்கே போனால் அர்ஜென்டினா போனால் அங்கேயும் இருக்கான் எல்லா இடத்துலேயும் இந்த கிருஷ்ண ஜெகந்நாத் யா பூரி யாத்திரையை பண்ணி எல்லா ஜனங்கள் இடத்துலேயும் நான் பிருந்தாவன் போயிருந்து போய் பார்த்தேன் ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ரிக்ஷா வச்சுருக்கார் அவர் எங்கேயும் சம்பாதிச்சு பணத்தை வச்சுருக்கார் போல் ஒரு ரிக்ஷா வச்சுட்டு கையில் மைக்கை வச்சு சொல்லுங்க எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா முதல்ல சொல்லணும் அப்புறம் தான் ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க சொல்லுங்க போலோ போலோ அப்படிங்கிறார் பஞ்சகட்சம் கட்டின்னு ஜிப்பாக போட்டுன்னு ஒரு ரிக்ஷா வச்சுட்டு மைக்கை வச்சுக்கிண்டு எல்லா ஜனங்களையும் அது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க தயவு செஞ்சு சொல்லுங்கோ கெஞ்சுறார் அவர் அந்த ரிக்ஷாவிலேயே பரிகரமாக வரார் அது நாலு கிலோமீட்டர் அந்த பிருந்தாவனம் அது நாலு கிலோமீட்டர் மேலே இருக்கும் போட்டுரு எனக்கு ஞாபகம் இல்லை பரிகிரம நான் வந்ததில்ல இந்த பிருந்தாவனத்தை பரிகிரமம் வழிகிட்டே இருக்காங்க நிறைய பேர் விரஜபூமின்னு அவங்க வந்து நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் சின்ன குழந்தைகள்லாம் கொண்டு போய் புஸ்தத்தை கொடுக்குறது குழந்தைகள்லாம் ரொம்ப உற்சாகமாக பாடுறது அவங்க அதுக்குன்னு பூண்டு வெங்காயம் சாப்பிட்றதில்ல பூண்டு வெங்காயமே சாப்பிட்றது இல்லை மாம்சம் சாப்பிட்றதில்லன்னு சொல்லவா வேணும் இங்கே இருக்கிற தீட்சிதர் பேரனே பூண்டு வெங்காயம் சாப்பிட்டுருக்கான் கார காரம் காரசாரமாக என்ன தெரியாமல் சாப்பிட்றான் அதுதான் என்ன பிளான்ல வச்சுருக்காரோ தெரியாது இப்படி சுற்றின்னு இருக்கு சரி அடுத்தது லோஹிதாக் ஷஃப் பிரதர்தனா கிருஷ்ணோ லோஹிதாட்சருதனா லோகிதாட்ச்க்கு அர்த்தம் சொல்கிறார் பாருங்கள் லோஹிதே அக்ஷிணீ எஸ் இலோஹிதாட்சோலோதா இதுஸ்ரு உடனே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ருதியை கோட் பண்ணிவிட்றார் லோஹிதே அக்ஷிணி சிவந்த கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் சிவந்த கண்களை உடையவராக எவர் இருக்கிறாரோ அவர் லோஹிதாக்ஷஹா ரோஸ் ஐஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி தாமரை போன்ற கண்கள் லோஹிதாக்ஷா கமலாக்ஷஹா பத்மாகஷா புண்டரீகாக்ஷா இதெல்லாம் சொல்கிறோமே அதனால் அசா விரஷபோ லோஹிதாக்ஷஹா அப்படின்னு வேதத்தில் எந்த வேதத்தில் எங்கே இருக்குது தெரியல கோ மந் பண்ணலை இது எங்கே அ லோித்திணி எஸ் இோஹித்திருஷோலோஹித அப்படின்னு சொதியில் இருக்கு பண்ணுற அடுத்தது பிரதன அர்த்தம் பிரளய பூத்தன பிரதயதி ஹிநஸ்தி பிரதன பிரலய பிரலய காலத்தில் பூத்தன பூதானின்னால் இந்த பிரபஞ்சத்தைய பஞ்சபூதங்களையும் பிரதர்தயதி அழிக்கிறதுனால ஹினஸ்திங்கிறார் பிரதர்தயத்திங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஹினஸ்தி ஹினஸ்தின்னு அழிக்கிறது அதனால அவருக்கு பேர் இதி பிரதர்தனா பிரதர்தனஹான்னு அவருக்கு ஒரு நாமான் அவ்வளோதான் அப்புறம் பிரபூத் அஸ்திரிக குப்தாம இப்படி இருக்கு அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஞான ஐஸ்வர்யாதி குணை சம்பூத்த சம்பா பிரபூதா பிரபூதாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஞான ஐஸ்வர்யாதி குணைஹி சம்பன்ன பிரபூதா பிரபூதான்னா நிறைய செல்வம் பேர் பிரக்கர்ஷேன எல்லாம் நிறைய வஸ்துக்கள்லாம் வச்சுன்னு அதனால தான் இதுலேருந்து தான் பிரபு இப்படிலாம் வந்திருக்கும் ஆகா ஞான ஐஸ்வர்யாதி குணை ஐஸ்வர்யம்னா என்ன பவர் அப்புறம் ஞானம்னா என்ன அறிவு நல்ல சாமர்த்தியம் அறிவும் இருக்குது எனது ஆற்றலும் இருக்குது இதெல்லாம் அது மாதிரி குணங்கள் ஆதீன்னு போட்டார் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா பகவத்குணங்கள்னு அர்த்தம் அதில் நல்லா சம் ரிச்சாக இருக்கார்னு அர்த்தம் அறிவும் நல்லா நல்ல நல்ல அறிவு இருக்குது அதே சமயம் ஆளுமையும் நல்ல ஆளுமை இருக்குது ஐஸ்வர்ய்கிறது தமிழில் சொன்னால் ஆளுமையும் நல்ல வார்த்தை ஈஸ்வரஸ் பாவகா ஐஸ்வர்யம் ஈஸ்வரனாக இருக்கும் தன்மை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி டாமினேட் பண்ணி சொன்னால் கேட்குறதுக்கு ஜனங்கள் இருக்கணுமே அது எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர் பிரபஞ்சத்தையே இயற்கையோட நியத்தையே கட்டுப்படுத்துகிறாருன்னா இப்போ நம்மளாம் எம்மாத்திரம் ஆ ஞான ஐஸ்வர்யாதி குணை சம்பா பிரபூத்தா அப்படின்னு பேர் அடுத்தது திருககுப்தாமாவுக்கு அர்த்தம் ஊர்துவ அதோ மத்தியபேதேன திசிருநாம் கக்குபாமப்பீ தாம இகு தாம இத்யேக்கமிதம் நாம எல்லா திசைகளெல்லாம் தன் இருப்பிடமாக கொண்டவன் அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் இருப்பிடம் எங்கே இருக்குன்னு அவன் எங்கே இல்லை தேவஹா குற்ற அஸ்தின்னு கேட்டான் ஒரு குரு வந்து கேட்டார் சிஷ்யன்னு கேட்டால் தேவஹா குற்ற அஸ்தின்னு சிஷ்யன் சொன்னால் தேவஹா குற்ற நாஸ்தி சுவாமி அப்படின்னா இறைவன் எங்கே இருக்கிறாருன்னா அவனுக்கு சிஷ்யம் கேட்குறான் இறைவன் எங்கே இல்லை சுவாமி அதுதான் சரியான பதில் அப்போ நீ தான் சரியான சிஷியன்பா இரு கூட இரு அப்படின்னு விட்டார் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறதுக்கு ஊர்துவன்னா மேலே அதோன்னா கீழே மத்தியன்னா நடுவில் திசுனாம் கக்குபா பி கக்குபா கக்குபாமப்பி கக்குபான்னால் கூட இருக்குது கக்குப் கக்குபவு கக்குபாஹா டைரெக்ஷன் அர்த்தம் திசைகள்னு அர்த்தம் ஆஹா கக்குபாமப்பி தாம இறைவன் எங்கே இருக்கார்னா எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆகாஷரூபமாக இருக்கார்னு அர்த்தம் அந்த ஆகாஷரூபமாக இருக்கிறார் இருக்கிறாருங்கிறதுக்கு பதிலாக திசைகளையே தன் இருப்பிடமாக கொண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கும் இருப்பவர்னு அர்த்தம் எங்கும் இருப்பவர்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆகாஷத்தையே தன் இருப்பிடமாக கொண்டவர் திசைகளையே தன் இருப்பிடமாக கொண்டவர் திசைகள் வேறு ஸ்பேஸ் வேறு இல்லை டைரக்ஷனும் ஸ்பேஸும் ஒன்று சாஸ்திரப்படி நம்ம தான் டைரெக்ஷன் வந்து வச்சுக்கிறோம் ஸ்பேஸில் டைரக்ஷனை வந்து வீ க வி என்னது கல் சூப்பரிம்போஸ் பண்ணுறோம் கல்பிச்சுக்கிறோம் ரியலாக டைரெக்ஷன் இருக்கா நம்மளா விவகாரத்துக்கு என்னது நம்ம டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக இது வெஸ்ட்டு ஈஸ்ட் இந்த வாஸ்து சாஸ்திரத்துக்காக இதுக்காக தான் வச்சுன்னு இருக்கோமே தவிர வாஸ்தவமாக கிடையாது ஆனால் அங்கெல்லாம் இருக்கார் எல்லா இடத்துலையும் நினைக்கணும் அதுக்கு தான் திருக்க என்னமாதிரி நினைச்சு சொல்லுவோம் இப்படியே என்னத்துக்கு சொல்லிகிட்டே இருக்க ஒரே பொருளை பற்றின வேறு என்ன வேறு என்ன பண்ணணும் சொல்லு வேறு என்ன பண்ணணும் உனக்கு போர் அடிக்கிறதுனா விட்டுடு போய்ட்டு வா சொல்ல முடியும் உனக்கு வந்து பகவான் அதுக்கு அதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு அதுலே எல்லாம் போர் அடிக்கிறது இல்லை அரெக்டை அங்கே அடிக்கிறேன் இங்கே பேசுகிறான் நேரம் அப்புறம் அங்கே போய் பேசுகிறான் அப்புறம் அங்கே போய் பேசுகிறான் ஃபோ ரூமுக்கு போய் ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறான் அப்படி இருக்கிறபோது உனக்கு அதில் என்னவோ ஆனந்தம் இருக்குது எங்களுக்கு இதில் இருந்துட்டு போகிறது இதில் என்ன இருக்குதுன்னு உனக்கு உனக்கு தெரியல அதுதான் இதில் இதில் பிளஸ் இது பிளஸிங்ஸ் இருந்தால் தான் இது புரியும் அதனால் அருள் இல்லாதவனுக்கு இதிலெல்லாம் பொருளெல்லாம் அரு அது ஏதோ ஆனந்தமாக தோணும் அது ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் தானாகவே மெச்சூரிட்டி வரும்போது புரிய ஆரம்பிக்கலாம் ஆக சின்ன வயசுலேயே வந்துவிட்டோம் பெரிய அதிசயம் தான் ஆக எங்கும் திரிக்கப்தாம திருக்ககுப்தாமன்னா இந்த த்ரீங்கிறதுக்காக சொல்கிறார் திசுருநாம் கக்குபம் மேலே இருக்கிற திசைகள் பத்து நடுவில் இருக்கிற திசைகள் பத்து கீழே இருக்கிற திசைகள் பத்துன்னா என்ன அர்த்தம் மேலே இருக்கிற திசைகள் பத்து இப்போ மேலே போனால் கிழக்கு மேற்கெல்லாம் சொல்லுவோம் மாட்டோமா இந்த மாடிலையும் சொல்கிறோம் கீழேயும் சொல்கிறோம் இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டினோம்னா அங்கேயும் சொல்லுவோம் ஆக எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது இது வே ஆஃப் திங்கிங் திங்கிக்கிற சிந்திக்கிற முறைப்படி எங்கும் இருக்கிறாருங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி எல்லாம் ஒரு எனது இலக்கிய சுவை கலை இந்த மாதிரி சொற்களால் விளையாடுறது அப்படி சொல்லி யாரை நினைக்கிறோம்னா இறைவனே நினைக்கிறோம் திருக்ககுப்தாம தாமன்னா இருப்பிடம் நமக்கு தெரியும் ஆஹா தாமன்னா எல்லா மேலும் கீழும் நடுப்பிரும் எல்லா திசைகளிலும் திசைகளையும் தன் இருப்பிடமாக வைத்திருப்பவர் இப்போ சாதாரணமாக ஒருத்தனை சொல்லுவோம் அவனுக்கு என்ன சார் அமெரிக்காவில் வீடு வச்சுருக்கான் நியூசிலாந்தில் வீடு வச்சுருக்கான் ஐரோப்பாவில் வீடு வச்சுருக்கான் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் அவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சாதாரணமாக அப்புறம் கடைசியில் என்ன அவனுக்கு உலகமே அவனுக்கு சொந்தம் அப்படிலாம் சொல்கிறோம் அது மாதிரி திருக்ககுப்தாம அடுத்தது பவித்திரம் பத்திரத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் பவித்ராணாம் பவித்திரம் யோ மங்கலான மங்கலங்கிற இடத்துல இப்போ அடுத்தது படிக்கலாம் ஏன புனாதி யோவா புனாதி ரிஷிர்தேவதா தவித்ம் புவஸ்சஞ்ஞா கர்த்தரி சரிஷிதேவையோ इति भगवत, भगवत इत्रप्रत्यया, इत्रप्रत्यया। पवित्रं ओके। पुनाती, योवा பாணிஸ்மர பவித்திர மங்களம் பரம் ஓகே எனவரால் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படுகிறதோ எதனால்னு அர்த்தம் பொதுவாக எதனால் இப்போ தர்பயை வச்சுட்டு இதெல்லாம் தொட்டோன்னு வச்சுங்களேன் தூய்மை ஆகிடுறதுன்னு சொல்கிறோம் யாராவது தொட்டிருந்தாலோ எதா இருந்தாலோ தர்பைனால் அவர் டச் பண்ணாலே அதுக்கு தூய்மை வருகிறதுங்கிறோம் ஏன்னா பவித்ரம்பை தர்பாகான்னு வேதம் சொல்லுகிறது தர்பைக்கு அந்த சக்தி இருக்குது தூய்மைப்படுத்துகிற சக்தி தர்பைக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் இறைவனுடைய திருநாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஆ எந்த ஏன ஏன புனாதி எதனால் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படுகிறதோ எவன் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகிறானோ எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகிறானோ அல்லது பவித்ரம் அப்படிங்கிறது ரிஷிகளையும் குறிக்கும் தேவதைகளையும் குறிக்கும் ஆ ரிஷி தேவதாவா அப்போது ரெண்டு அர்த்தம் ஏன புனாத்தி யோவா புனாத்தி திருஷிர் தேவதாவா இந்த பவித்ரங்கிற சத் சப்தத்துக்கு பவித்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதெல்லாம் புனிதப்படுத்துகிறதோ அதெல்லாம் இறைவன் பவித்திரம் அந்த இறைவனுடைய திருநாமம் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துது இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம ஏதாவது உணவு வெளியில் வாங்கி சாப்பிட வேண்டிய தௌர்பாகியம் வருதுன்னு நமக்கு வெளியில் எங்கேயா கண்ட கண்ட இடத்துல யார் சமைத்தான் என்ன பண்ணால் எப்படி எந்த எண்ணத்தோடு சமைச்சான் பண்ணானா ரோட்லாம் போகிற போது நானே பார்க்குறேன் அங்கங்கே அவன் என்ன பண்ணுறான் ஒரு கையில் பீடி இப்படி குடிச்சுட்டே வடையை போடுறான் ஜனங்களை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க என்ன அப்போ என்ன பண்ணுறது இவனுக்கு இந்த வடை சாப்பிட்றதுல ஆசைப்பாகும் ஆனால் அது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது வந்து ஹெல்த் ஆங்கிளில் மெடிக்க மெடிக்க என்னது ஹைஜீன் ஆங்கிளில் பார்த்தாலும் சரி நம்ம கல்ச்சர் சாஸ்திர ஆங்கிளில் பார்த்தாலும் சரி அந்த ஆகாரம் ஏதோ அவன் முதலாளி திட்டின்னு இருக்கான் அவன் அந்த திட்டத்திலே கரண்டியை ஓங்கி அடித்து மனசுக்குள்ள துக்கத்தோடு பண்ணுறான்னு வச்சுக்கோ நம்ம நம்பிக்கை என்னென்னா அந்த துக்கம் கூட அதில் போகும்னு இருக்குது இவனுக்கு வந்து ஏதோ பசிச்சே தான் சாப்பிட்டான் அது வேறு அதுக்கூட என்ன சொல்கிறதுக்கு கடவுளே இதை சாப்பிட வேண்டிய தௌர்பாகியம் ஏற்பட்டிருக்கு என்ன பண்ணுறது எனக்கு இப்போ என் உடம்பை காப்பாற்றிக்க வேண்டியிருக்கு அப்படி சொல்லிவிட்டு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லு அது தூய்மையாகிடுங்கிறோம் புராண இதில் பக்த விஜயம் போன்ற கதைகள் எல்லாம் பார்க்குறோம் ஒரு தாழ்த்தப்பட்டவன்ட்ட ஒருத்தர் சொல்கிறார் நீ இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி ஜலம் கூடு நான் சாப்பிட்றேங்கிறார் அப்படி அந்த அதுக்கு இறைவனுக்கு இறைவனோட இறை நினைச்சாலே ஆனந்த ஸ்வரூபமான கடவுளை நினைச்சாலே சில இடங்களில் நமக்கு வந்து என்ன நம்ம தர்மத்துக்காக தான் அப்படி பண்ணுறோம் யாரையும் உயர்வாவோ தாழ்வாகோ நினைக்கல அது அவன் அவனும் ஹியூமன் பீயிங் தான் வீடியோ குடிச்சின்னு பண்ணுறான் ஹியூமன் பீயிங் தான் நான் ஹவு டு லீவ்னு தெரியல நான் ஹவு டு லீவ்னு தெரிஞ்சு வாழ்கிறவனுக்கும் எனக்கும் அவன் எப்படி அவனுக்கும் சேரும் அவனை ஹியூமன்னாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அவனை லவ் பண்ணுறேன் அவனை பிளஸ் பண்ணுறேன் எது வேணாலும் நான் பண்ணலாம் பட் என்னோடய லைஃப்பையும் நான் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற போது ட்ரான்ஸ் ஃபார் டிரான்ஸாக்ஷன் பர்பஸ் அவன் அவன்கிட்ட போய் சொன்னான் அவன் நம்மளுக்கு ஒத்துப்பான நம்ம சொல்லுவான் என்ன ஏன் அப்படிலாம் பண்ணுற இதெல்லாம் அப்படின்னு சொன்ன ஒத்துப்பான அவன் வேறு இஷ்டம் இல்லைன்னா வேலை கடைக்கு போகும்பான் அவனுக்கு இந்த மாதிரி எல்லோரும் ஹியூமனிட்டியெல்லாம் லவ் பண்ணுற சுவாவம் அவனுக்கு இருக்குமா என்ன இருக்க அதனால்தான் அதனால தான் எல்லாத்தையும் தொட்டு சொல்கிறது பவித்திரம் பவித்திரம் நீங்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் எல்லாேரும் ஒரு டிரைவர் கூட என்ன பண்ணுறார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தொட்டு கும்பிடுறார் இது நம்ம தேசத்து பழக்கம் எங்கேயா ஃபாரின்ல அப்படி யாராவது பண்ணுறது பார்த்துருக்கீங்களா தெரியல இப்படி வந்துட்டு இப்படி இப்படி எல்லாம் பண்ணுறானான்னு தெரில தெரியல நம்ம அதுக்கு தான் இந்த வகுப்புலாம் ஆரம்பிக்கிற போதே ஒரு தரம் ஆச்சமணம் பண்ணிவிட்டு அந்த காலத்து சம்பிரதாயம் வர்ற ஜனங்களும் ஜலபாத்திரத்தோடு வருவாங்க சொல்லிக் கொடுக்குறவரும் ஜலபாத்திரத்தோடு வருவார் ஆச்சமணம் பண்ணுவார் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஈஸ்வரனை பற்றி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு சத் விஷயங்களை தியானம் பண்ணுவோம் பேசுவோம் அப்படிம்பார் இந்த மாதிரி பாஷ்யங்கள்லாம் படிப்பாங்க அதுதான் சம்பிரதாயம் ஏன புனா யோவா புனாத்தி ஏனென்னா எதனால் கரணை திருத்தீயா யகாங்கிறது கர்த்தரி பிரதமா ஆஹா ஏன புனாத்தி யோவா புனாத்தி அல்லது என்னென்னா ரிஷி தேவதாவா பவித்ரங்கிற சப்தத்துக்கு ரிஷியை நினச்சிக்கோன்னா இந்த ரிஷியை நினச்சிக்கோ துருவாசரை நினச்சிக்கோ இல்லாட்டி இந்த இந்திரனை நினச்சிக்கோ வருணனை நினச்சிக்கோ அது பவித்ரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம சாஸ்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெருக்கிறதுக்கு முன்னாடி இந்தந்த தேவதைகளை நினைச்சிண்டு குழந்தையை உண்டு பண்ணுங்கோ இப்படி தான் சொல்லியிருக்கு அதெல்லாம் எல்லாமே பவித்திரம் அதனால் ரிஷியோ தேவதையோ இல்லை தர்பம் போன்ற வஸ்துக்களோ அல்லது இறைவனுடைய திருநாமம் எதாக இருந்தாலும் சரி இறைவனுடைய திருநாமத்துக்கு அது சக்தி ஜாஸ்தி அதை சொல்லி சொல்லி பண்ணுறது அதுக்கு என்ன சொல்கிறார் புவஹாசம் ஞாயாம் கர்த்தரிச்ச ரிஷி தேவதையோ அப்படி சொல்லி ஆக புவகா ஸ் பாணினி சூத்திரத்தில் இதுக்கு வந்து இது பகவத் பாணினி ஸ்மரணாத் பகவத் பாணினிங்கிற பாருங்கள் சங்கராஜர் பகவான் பாணினிங்கிறார் வந்து இலக்கண ஆசிரியர் இலக்கணத்தோட குரு பாணினி ஸ்மரணாத் பாணினி என்ன சொல்லியிருக்காருன்னா இது இந்த இந்த இந்த பாணினியினுடைய ஸ்மரணம் ஆஹா புவகா சஞ்ஞாயம் கர்த்தரிச்ச ரிஷி தேவதையோ என்று பகவத் பகவ பகவானாகிய பாணினி உதாரி சொல்லியிருப்பதால் நினைத்திருப்பதால் இத்திர பிரத்யேகா இத்திரன்னா பூ அப்படிங்கிற தாத்துவோட புவஹா அப்படிங்கிற தாத்துவோட த்ரம் அப்படின்னு சேர்த்துருக்கு இல்லையா அது இத்ரம்னு இருக்குது புவஹாங்கிறதோட இத்திரம்னு சேர்த்தா பவித்ரம் அது எப்படி ஃபார்ம் ஆறுதுன்னு சொல்லி அதுக்கு ரூல் சொல்கிறார் ஆ பாணினியோட சூத்திரத்தை வச்சுட்டு இந்த அர்த்தம் பார்க்கணும் இது அங்கே கூட சொல்லலை பவித்ராணாம் பவித்ரம் எவ்வளோ கூட சொல்லலை இங்கே சொல்கிறார் இத்திரப்பிரத்யா அடுத்தது மங்களத்துக்கு மங்களத்தோட விஷயத்தை சொல்கிறார் மங்களத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பவித்ராணாம் பவித்ரம் மங்களம் பரம் என்னெல்லாம் பார்த்தோம் இப்போது அகிராஹ்யாஸ்வோ பிரதன பிரபூத்த ஸ்ம த்கூம பவித்திரப்ப நாம அர்த்தம் பாக்கலாம் அசுபா நீராச்சே தனோதிசு ஸ்மிருமா श्री ப்ம்தன்மங்கலம் परं கல்யாண மங்களம் பரம் சுவூத்தை परं इत्येकमिदं பரம்மி சவிசேஷணம் மங்களம் பரம் ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்கிறார் அதுக்கு ஒரு கோட் பண்ணுறார் அசுபானி நிராசஷ்டே தீமைகளை எல்லாம் நீக்கிவிடும் தனோதி சுபசந்ததி சுபசந்ததி தனோதி அதாவது நன்மைகளின் தொடர்ச்சியை விஸ் விரிவி என விரிவு விரிவுபடுத்தும் சுபசந்ததி தொடர்ந்து நல்லதே நடந்துட்டுருக்குப்பா அப்படின்னா நீ இருக்கிற விதமாக இருந்தால் தொடர்ந்து நல்லது தான் நடக்கும் தொடர்ந்து நல்லதே நடந்துன்ட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சுபசந்தத்தின் தனோதி ஏதாவது இறைவனை நினைத்தால் நன்மைகளின் தொடர்ச்சி பெருகிக்கொண்டே இருக்கும் தீமைகள் அழிந்தே போகும் ஸ்மிருதி மாத்திரேன எப்பும் எது ஸ்மிருதி மாத்திரேன பும்சாம்ன மனிதர்களுக்கு எது யாதொன்று ஸ்மிருதி மாத்திரேன நினைத்த மாத்திரத்தில் எந்த இறைவனை நினைத்த மாத்திரத்தில் துன்பங்கள் முற்றிலும் நீங்கிவிடுகின்றனவோ இன்பங்களின் தொடர்ச்சி பெருகி கொண்டே அந்த பிரம்மம் அந்த பரம்பொருள் தத்து பிரம்ம மங்களம் விதுகு அந்த பரம்பொருளே மங்களம் அதனால்தான் அங்கே பார்த்தோம் பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாஞ்ச மங்களம் வாழ்க்கையில் இதெல்லாமோ மங்களம்னு சொல்கிறோம் இதெல்லாம் அமங்கலம் இதெல்லாம் மங்களம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இறைவனுடைய திருநாமத்தை சொன்னால் எல்லா இடத்துக்கும் மங்களம் ஏற்படுறது ஏன்னா இது வந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறோம் இன்றைக்கும் பிரம்மதன் அசுபானி நிராச்சஷ்டே சுப தனோதி சுபசந்ததி ஸ்மிருதி மாத்திரேன யும் சாம் மங்களம் விதுஹூ அப்படி சொல்லின்றோம் இது ஸ்ரீ விஷ்ணு புராண வச்சனாத் என்று விஷ்ணுபுராண வச்சனம் இருப்பதால் அமங்களம் கல்யாண ரூபத்வாத் வா மங்களம் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு அதை இங்கே சொல்லலவர் அதி கல்யாணரூபத்வாத் நித்ய கல்யாணசம்சிர்த்தீணாம் வரதாச்ச ப்ரம்மதன் மங்களம் விது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது இன்னொரு ஸ்லோகம் உண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்குது சர்வாலேஷு நாஸ்தி தஷா மங்கலம் எஷாம் ஹிருதிஸோவான் மங்களாய தனோஹரி அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ரெண்டு ஸ்லோகமும் மங்களங்கிறது தான் சொல்கிறது அதி கல்யாண ரூபத்வாத் நிறைய நன்மைகளை உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருப்பதால் நித்திய கல்யாண சம்ஸ்ரயாத் எப்பொழுதும் நன்மையையே கொடுக்கக்கூடியதாக இருப்பதால் சேர்க்கும்படி சேர்க்கிறதுனால நித்திய கல்யாண சம்ஸ்ரயா ஸ்மரத் ஸ்மர்திருணாம் வரதத்வாச்சமர்திருநாம்னா என்ன நினைப்பவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை கொடுப்பதால் ஸ்மர்திருணாம் வரதத்வாச்ச பிரம்ம தன் மங்களம் விதுகு தந்த அந்த பிரம்மனை மங்களம் என்று பெரியோர்கள் அறிந்து உபதேசம் செய்திருக்கிறார்கள் அப்புறம் இன்னொன்று சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம் அவர்கள் எப்போ சர்வதா சர்வ எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு அமங்கலமே கிடையாது தீமையோ துன்பமோ கிடையாது யாருக்குன்னா ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனோ ஹரிஹி யாருடைய உள்ளத்தில் அனைத்து மங்களங்களின் இருப்பிடமான ஹரியானவர் பகவானானவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு கிடையாதுன்னு ஒரு ஸ்லோகம் இதெல்லாம் சங்கராஜர் கோட் பண்ணலை போட்டார் கல்யாண ரூபத்வா துவா அப்படின்னா அந்த ஸ்லோகத்தில் ஞான் வச்சுக்கோங்கோ அப்படின்னு அர்த்தம் ஆக இறைவனை தான் பிரம்மங்கிறத சொல்லிட்டார் மங்களம் பரம் சர்வபூதேபியாக உத்கிருஷ்டம் பிரம்ம பரம்னா என்ன மேலானது எல்லாவற்றுக்கும் அனைத்து பூதங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டது உத்கிருஷ்டமானது பிரம்ம மெய் பொருள்னு அர்த்தம் அல்லது மங்களம் பரம் இத்தியேக்கிதம் நாம சவிசேஷணம் ஆக மங்களமான பரம் அப்படி எடுத்துக்கணுங்கிறார் தனியாக பரம்னு சொன்னால் பராயநமஹான்னு சொல்லணும் மங்களாய நமகா பராயநமகா இல்லாட்டி பரஸ்மை நம சொல்லணும் இல்லாட்டி என்ன சொல்கிறார் மங்களாய பரஸ்மை நமஹா இங்கே புஸ்தகத்தை பார்த்தா தெரியும் சில புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க இப்படி சங்கராச்சாரியர் பாடம் இராமானுஜர் பாடம் மத்வாச்சாரியர் பாடம் அப்படின்னு கீழ் எழுதியிருப்பாங்க அதில் இங்கே நீ தனியாகவும் இது பண்ணிக்கலாம் மங்களாய நமஹா பராயநமஹா இல்லாட்டி பரஸ்மை நமஹா சொல்லலாம் இல்லாட்டி மங்களாய பரஸ்மை நமஹா அப்படின்னு ஒரே நாமாவும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது கருத்து அதெல்லாம் கடைசியில் கூட்டுற போது தெரியும் எத்தனை நாமாக்கள் வருதுன்னு இதோடு நான் பூர்த்தி பண்ணுறேன் இந்தளவில் நிறைய செய்கிறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமம் நமஸ்தய சகசிரமூர்த்தே சகசிரபாட்சிருபாஹே சூா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சூமாராஜி